வணக்கம் மார்ச் பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்து ஒன்று நற்றினையின் போதறிவு குவிகலுக்காக நான் உங்கள் வாக்காவியா நான் அரசன மகளிர் மேல்நிலைப் பள்ளி வளசையூரில் ஒன்பதாம் வகுப்பு பயில்கிறேன் நேற்று போதறிவுக்கான விடைகள் இதோ ஒன்று லாஃப்வின் என்ற தொலைக்காட்சி தொடரில் நடித்த அமெரிக்க நாட்டின் அதிபர் ரிச்சார்ட் நிக்சன் சமீபத்தில் பறவை காய்ச்சல் என்னும் பேர்ட் புளூ கண்டறியப்பட்டதாக கூறப்படும் இந்திய தேசிய பூங்கா ஹரியானா மாநிலத்தில் உள்ள சுல்தான்பூர் தேசிய பூங்கா மூன்று தேசிய காயக்கல் விருதுகள் மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சகத்தால் வழங்கப்படுகின்றது இனி இன்றைய புதரிவுக்கான வினா ஒன்று தர்மா கார்டன் என்பது எந்த இரு நாடுகளுக்கு இடையேயான இராணுவ கூட்டு பயிற்சி இரண்டு தானியங்கி மெட்ரோ சேவை பாரத பிரதமரால் எங்கு தொடங்கி வைக்கப்பட்டது மூன்று நிரந்தர நடுவர் நீதிமன்றத்தின் தலைமையகம் எங்குள்ளது இன்றைய பதறிவுக்கான விடைகளை நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம்